வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பதாவது செய்தி சேவை அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணகி மயில்சாமி தமிழக செய்திகள் திமுக முன்னாள் அமைச்சர் பருதி இளம் வழுதி உடல் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று காலமானார் அவருக்கு வயது 58 தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது காவல்துறை நிகழ்த்திய துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி கடந்த ஆகஸ்ட் பதினான்காம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது இலங்கை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் நூற்று எண்பத்தி நான்கு முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக அங்கு சென்ற மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானத்தின் இருபத்தி மூன்றாவது நினைவு கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் வெங்கையா நாயுடு மா அவர்கள் தமிழகத்துக்கும் தமிழ்மொழிக்கும் புதிய அடையாளத்தை உருவாக்கியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் நாட்டில் உள்ள நீதிமன்றங்களின் வழக்குகள் தேங்கி கிடக்கும் நிலையில் அவற்றுக்கு தீர்வு காணும் முயற்சிகளில் ஒன்றாக வேலை நாட்களில் நீதிபதிகள் விடுப்பில் செல்வதற்கு கட்டுப்பாடு விதித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யாமல் கட்டுமான திட்டத்திற்கு அனுமதி கோரிய ஆயிரத்து இருநூற்று ஐம்பது நிறுவனங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மழையை காரணம் காட்டி இடைத்தேர்தலை தள்ளி வைப்பதா என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் நியாய விலை கடை பணியாளர் சங்கம் சார்பில் முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற பதினைந்தாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடக்கவுள்ளது ஒப்புளை தோம்ளத்திற்கு வருகை தாருங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேலின் உலகின் மிக உயரமான சிலை குஜராத்தில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி திறக்கப்பட உள்ளது முத்தலாக் நடைமுறையை தடை செய்வதற்காக மசோதா நாடாளுமன்றத்தில் விரைவில் நிறைவேறும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கர் காங்கிரஸ் தலைவர் அமித் ஷா முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் காஷ்மீரை சேர்ந்த இஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாதி இருவர் இன்று பாதுகாப்புப் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அயல் நாட்டு செய்திகள் உகாண்டாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 34 நான்கு பேர் உயிரிழந்தனர் இரு விண்வெளி வீரர்களுடன் வியாழக்கிழமை செலுத்தப்பட்ட ராக்கெட்டில் பழுது ஏற்பட்டு அந்த திட்டம் கைவிடப்பட்டதைத் தொடர்ந்து விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பும் தனது அனைத்து திட்டங்களையும் ரஷ்யா நிறுத்தி வைத்துள்ளது பாகிஸ்தானில் அந்த நாட்டு உளவு அமைப்பான ஐ குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியமைக்காக இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி பதவி நீக்கம் செய்யப்பட்டாா் வணிகச் செய்திகள் பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான செஃபி நான்கு நிறுவனங்களின் சொத்துக்களை ஏலம் விட உள்ளது முதலீட்டாளர்களின் பணத்தை வசூலிக்கும் நடவடிக்கையாக இந்த நிறுவனங்களின் சொத்துக்கள் ஏலம் விடப்பட உள்ளன என்று அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் முட்டை உற்பத்தி விரைவில் ஆண்டிற்கு பத்தாயிரம் கோடி என்ற அளவை எட்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் சில்லறை பணவீக்கம் சென்ற செப்டம்பர் மாதத்தில் மூன்று புள்ளி உயர்ந்துள்ளது தனியார் துறையைச் சேர்ந்த கர்நாடக வங்கி இரண்டாவது காலாண்டில் ரூபாய் நூற்றி கோடி நிகர லாபம் ஈட்டியுள்ளது உள்நாட்டில் பயணிகள் வாகன விற்பனை நடப்பு நிதியாண்டின் முதல் ஆறு மாத காலத்தில் ஆறு அதிகரித்து உள்ளது விளையாட்டுச் செய்திகள் இலங்கையுடனான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி டாக்வோத் லீவிஸ் விதிப்படி முப்பத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இளையோர் ஒலிம்பிக் பேட்மிண்டனில் இந்திய வீரர் லக்ஷயா சென் வெள்ளி மேற்கிந்திய தீவுகளுடனான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி நான்கு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி ரன்கள் எடுத்துள்ளது திரைச் செய்திகள் சுசீந்திரன் இயக்கத்தில் அடுத்தபடியாக வெளியாக உள்ள படம் ஜூனியர் புதுமுகம் ரோஷன் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்துள்ளார் புதியதாக பி வி புதிய மல்டிப்ளெக்ஸ் திரை அரங்கம் சென்னை அண்ணா நகரில் புதியதாக கட்டப்பட்டுள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்